நட்டினையின் மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் மே இருக்க ஒரு பதினைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலைய வெளியிட்டாங்க அந்த அஞ்சல் தலையோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா அது எவரஸ்ட் சிகரத்தை முதன் முதலாக ஏறி சாதனை பொறிஞ்சதோட ஐம்பதாவது வருஷத்தை சிறப்பிக்க வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைதான் அது நியூசிலாண்டு நாட்டைச் சேர்ந்த எட்மண்ட் ஹிலாரியும் நேபாள நாட்டைச் சேர்ந்த டென்சிங் நார்கேவும் உலகத்தோட மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் மேல ஏறி சாதனை படிச்சாங்க அவங்க எவரெஸ்ட் சிகரத்தில் ஆயிரத்தி சக்சஸ்லா காலடி எடுத்து வச்ச தினம்தான் இன்னைக்கு மே இருபத்தி ஒன்பது இதோட கூட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தம்னா நார்கேவோட பிறந்த தினம் கூட மே இருபத்தி இந்த சக்சஸ் அவங்க ரெண்டு பேரும் அடைஞ்சதுக்கு முன்னாடி அடையறதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு முன்னாடி பல மலையேற்றம் பண்றவங்க இந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தஞ்சு அடி உயரம் இருக்கிற சிகரத்தை ஏறி கிடக்க முயற்சி செஞ்சிருக்காங்க தெற்கு ஆசியாவில் இருக்கிற சிகரங்களை சர்வே பண்ண இங்கிலாந்து நாட்டுக்காரர் சார் ஜார்ஜ் எவரஸ்ட் அப்படிங்கிறவரால் தான் இதோட அதாவது இந்த எவரஸ்ட் சிகரத்தோட உயரம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தஞ்சு அடி இருக்கும் அப்படின்ட்டு கணிச்சதால அவரோட பேரையே அந்த சிகரத்துக்கும் வச்சாங்க அப்படி பேர் வைக்கப்பட்ட எவரஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்தே பலர் முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க இந்த சிகரத்தோட சிறப்பு அதோட உயரம் மட்டுமல்ல கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் இந்த சிகரத்து மேல அதே சமயத்தில் குறைவான ஆக்சிஜன் இதனால அந்த சிகரத்தை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் கடக்க முடியாமையே இருந்தது நிறைய பேர் இருபத்தி ஏழாயிரம் அடி இருபத்தி எட்டாயிரம் அடி அப்படின்ட்டு ஏறிட்டு முடியலன்ட்டு கீழே வந்துடுவாங்க அதோடு மட்டுமில்லாமல் பலர் அந்த குளிரையும் ஆக்சிஜன் இல்லாத தன்மையையும் தாக்குப்பிடிக்க முடியாம இறந்தும் போயிருக்காங்க பெரும்பாலான இந்த எவரஸ்ட் மலையேற்றம் திபேத் பகுதியிலேருந்து தான் மோஸ்ட்லி அவங்க ட்ரை பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் இரண்டாம் உலகப்போர் சமயங்களில் வெளிநாடுகளில் இருந்து வர்றவங்களுக்கு திபேத் அரசாங்கம் தடை விடு விதிச்சதுனால நேபாள நாட்டு வழியாக மலையேற்றத்தை அதாவது இந்த எவரஸ்ட் மலையேற்றத்தை ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஸ்வீடன் வந்த ஒரு மலையேற்ற குழுவோடு டென்சிங் நார்கேயும் சேர்ந்துகிட்டார் BUT, அந்த குழுவால் அடைய முடியாமல் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பத்து அடியிலேயே திரும்பி வந்துட்டாங்க ஆனால் டென்சிங் நார்கேவுக்கு இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அதாவது இந்த ஸ்வீடன் குழுவோட மலையிறது வந்து அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல டென்சிங் நார்கே நியூசிலாந்து நாட்டோட எட்மண்ட் ஹிலாரி இருந்த பிரிட்டிஷ் மலையற்ற குழுவில் சேர்ந்து திரும்பவும் எவரஸ்டை அடைய முயற்சி செஞ்சார் இந்த முறை அவரோட முயற்சி முழு வெற்றி பெற்றது எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங் நார்கேவும் எவரெஸ்ட் சிகரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பதினொன்றரை மணிக்கு வெற்றிகரமாக அடைஞ்சாங்க முயற்சி அப்படிங்கிறது என்னைக்கும் நம்மளை வெற்றி அடைய செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மலையேற்றம் சிறந்த உதாரணம் இதை சிறப்பிக்க வெளியிடப்பட்ட பதினைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலைய நாம மலை அதாவது மவுண்டன் அப்படிங்கிற அஞ்சல் தலை பகுதியிலையும் உலகத்தோட மிக உயர்ந்த சிகரங்கள் பாரம்பரிய மிக்க இடங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தீம்லையும் நாம சேகரிக்க முடியும் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்